நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லம் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா ஓகே சிற்றூர்னு ஒரு அழகான கிராமங்க அந்த கிராமத்துல வெள்ளப்பான்னு ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாராம் அந்த விவசாயிக்கு நிலத்துல உழுது பயிர் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காடுறான் இப்படி இருக்கும்போது அவரு அவரோட நிலத்துக்கு போறாரு ஆனா சரியான நேரத்துல வெயில் மழை காத்து இதெல்லாம் இல்லாததுனால அவரால் சரியான படிக்க விவசாயத்தை செய்ய முடியலங்க இதனால அந்த நிலத்துல இருந்தபடியே கடவுளை கூப்பிட்டு திட்டிருக்கிறாரு அட கடவுளே இந்த மாதிரி பண்றியேப்பா ஒரு மழை வெயில் காத்து இதெல்லாம் எங்களுக்கு நேரத்துக்கு கொடுத்தாதான நாங்க இது பண்ண முடியும் இதெல்லாம் நீ யார்கிட்டையாவது விவசாயங்கள்ல ஒரு தொட்ட இந்த பொறுப்பு எல்லாம் நீ பாட்டுக்கு திடீர்னு இத கேட்ட கடவுள் வந்து என்ன பண்றாருங்களா அவரு மின்னாடி தோன்றாராம் இந்த மாதிரி சொல்லிட்டு வெள்ள பாண்டு என்னப்பா வேணும் உனக்கு நீ கேளு அப்படின்னு சொல்றாராம் ஐயா நீங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ தூரத்துக்கு மழை வெயில் காத்து இதெல்லாம் எங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட பயிரை செஞ்சு அதை வந்து நல்ல முறையில் விவசாயத்தை பார்த்துக்குவோம் அதுக்கு இப்ப வழி இல்லாமல் பண்றீங்களே இது நியாயமா உங்களுக்கே இந்த பொறுப்பெல்லாம் நீங்க எங்க கையில ஒப்படைச்சிடலாமே யார் கையிலையாது அப்படின்னு சொல்றாராம் உடனே கடவுள் என்ன சொல்றாராம் சரின்னு எதுவுமே பேசாம அந்த வெள்ளை பண்டுகிட்ட அந்த சக்தியெல்லாம் கொடுத்துர்றாராம் இந்த மாதிரி இனி வெயில் மழை காத்து இதெல்லாம் நான் பொறுப்புல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறான் வெள்ளப்பாண்டுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா இது நம்ம கையில இந்த சக்தி வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷங்க அந்த சந்தோஷத்தோட வெள்ளப்பாண்டுவும் கரெக்டா மழையை வர சொல்லி மழைய பெஞ்சதுக்கு அப்புறம் விதையெல்லாம் போட்டு தகுந்த மாதிரி எந்த நேரத்தில் வெயில் அடிக்கணுமோ அந்த நேரம் வெயில் அடிக்க வச்சு அதுக்கப்புறம் காத்து அடிக்கிற நேரத்தில் காத்து அடிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவர் வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சிடறாரு வயலும் பாய்ச்சப்ப சேர்னு சூப்பரா விளையுதாங்க அப்படியே வயலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுங்களாம் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அறுவடைனாலும் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு வெளில பண்ணு இதில் போய்ட்டு பயிர்களை போய் அறுவடை செய்யறதுக்காக போகிறாரு ஃபர்ஸ்ட்டு பயிரை போய் எடுக்கிறாரு அது நல்லா பச்சை அழகாக இருக்குது எடுக்கிறதுக்கு ஆனால் உள்ளார பார்த்தா பயிரையே காணுங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிடுறாரு சரி ஒரு பயிரை தான் இப்படி இருக்கேன்னு சொல்லி பார்த்தா அடுத்தடுத்து அடுத்து அடுத்து அடுத்தடுத்த பயிர் எல்லாமே அதே மாதிரியே இருக்குங்க வெள்ளப்பாண்டுக்கும் ஒரே கவலை இவ்வளோ கஷ்டப்பட்டு சக்தியெல்லாம் வாங்கி நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக தானே செஞ்சோம் பார்த்தா எல்லாமே அழகாக தானே இருக்கு ஆனால் ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு ரொம்ப குழம்பு போயிட்டு ரொம்ப சோகமாக அட கடவுளே என்ன கடவுளே இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக பேசுறாரு பிள்ளையாட்டுக்கு தன்னுடைய மாப்பி எவ்வளோ ஆதங்கம் இருக்கும் அந்த நேரத்தில் பயிரெல்லாம் விளைவிச்சு பயிரெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா எவ்வளோ கஷ்டங்க அந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த கடவுளை கூப்பிட்டு திட்டுறாருங்க திரும்பவும் வந்து கடவுள் வந்து கடவுள்கிட்ட கேக்குறாராம் வெள்ளப்பாண்டு கடவுள் என்ன சொல்றாராம் என்ப்பா நான் வந்து அடிக்கிற காத்துல அந்த பயிரெல்லாம் ஒரு குழந்தை எப்படி தன்னோட தாயை போய் கட்டி அணைச்சுக்குதோ அது மாதிரி தன்னோட அந்த பயிர்கள் எல்லாம் போய் அத செடியில போயிட்டு நல்லா இருக்கிக்கும் அப்ப வந்து எப்படி அப்படின்னாக்க பயிர் நல்லா செழிப்பா வளரும் நான் வந்து மழை நீரை வந்து நல்லா அள்ளி வீசுவேன் அப்ப வந்து அந்த வேர்கள் எல்லாம் அந்த தண்ணி போயி பூந்து அந்த செடிகளோட தன்மை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தானதா ரொம்ப சத்தானதா இருக்கும் அப்ப வந்து எல்லாமே வந்து ஒரு சத்து அது வந்து முழுமையான பயிரை கொடுக்கும் நீ வந்து உன்னோட நிலத்துக்கு நல்லா சொகுசான வாழ்க்கைய குடுத்துட்ட அது சொகுச கண்டதும் அது அதோட வேலையை காமிச்சிருச்சு ஆ எந்த மாதிரி இடத்துலயா இருந்தாலும் போராட்டம் இருந்தாதான் அது நல்ல வலுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் சொல்லி முடிக்கிறாராம் உடனே வெள்ளப்பாண்டுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்பப்பா சாமி உன்னுடைய சக்தியை நீயே வச்சுக்கோப்பா நீயே எப்போ கொடுக்குறியோ அதுக்கு தகுந்த மாதிரி குடு நான் இது கேட்டது தப்பு தான் சொல்லி தன்னுடைய தப்ப உணர்ந்துடுறாராம் ஆமா வாழ்க்கையில நமக்கு போராட்டம் இருக்கணுங்க போராட இருந்தாதான் நம்ம எப்படி வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறி வர முடியும் அப்படிங்கிற விஷயமும் தெரியும் நமக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சதும் நமக்கு சொகுசான வாழ்க்கை கிடைச்சதுன்னா நம்ம மண்ணு மாதிரி தான் இருப்போம் நம்ம எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தெளிவாகாது அதனால வாழ்க்கையே போர்க்கலந்தாங்க அதை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும் அப்படி ஜெயிச்சு வாழ்ந்தாதான் நமக்கு வாழ்ந்ததுக்கான அர்த்தமே கிடைக்குங்க பாட்டு கூட எழுதி வச்சிருக்காங்க பாத்தீங்களா போராடும் போர்க்களமிளே வாழ்க்கையில நினைச்சது கிடைக்கலயே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாமச்சு எப்படி வாழ்க்கையில போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு அந்த வழிய கண்டுபிடிச்சு வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு முயற்சி செய்யுங்க சரி நேர்களே எல்லாரிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்